நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஸ்ட்ராபெரி குழி பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு கப் வெள்ளம் முக்கால் கப் உப்பு ஒரு சிட்டிகை வாழைப்பழம் ரெண்டு நெய் தேவையான அளவு Strawberry பிளவர் சிரப் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம மிக்சியில் இந்த கோதுமா மாவு போட்டுக்கலாம் வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுவிடுவோம் வெல்லம் நல்லா பவுட்ரு பண்ணி அதில் போட்டுடலாம் உப்பு ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாம் இப்போ ஸ்வீட் பண்ணும்போது ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டோன்னா டேஸ்ட் கிடைக்கும் போட்டுட்டு நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளவர் சிரப்பை இப்போ ஹர்ஷி ஸ்ட்ராபெரி ஃப்ளவர் சிரப் கிடைக்குது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுங்க ஒரு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் மிக்ஸியில் போடுவோம் கையிலேயே கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி தட்டி இல்லாமல் கையிலேயே மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா ப்ளெண்ட் ஆகிக்குன்றதுனால மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்க சொல்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த குழிப்பானியாரம் மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தண்ணிக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுவோம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் குழி பணியாரம் கல் இருக்குலையோ அதை வச்சுடுவோம் வச்சுட்டு காஞ்சதும் நெய் விட்டுடுவோம் எல்லா குழியிலேயும் நெய் தடவிட்டு அந்த நெய் கொஞ்சம் கா இது பண்ணதும் காஞ்சதும் நம்ம இந்த மாவு எடுத்து எல்லாத்துலேயும் ஸ்பூன்லேயோ இல்லை சின்ன கரண்டியோ வச்சு நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு மேலே சென்டரில் ஒரு ஒரு இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளவர் சிரப்போ இல்லை கேரமல் சிரப்போ சாக்லேட் சிரப் நமக்கு என்ன பிடிக்குமோ அது ஒரு ஒரு ட்ராப் வைக்கிறதா தான் வைக்கலாம் இல்லைன்னா நட்ஸு நமக்கு தே பிடிச்ச நட்ஸு அதுக்கு மேலே வச்சு கார்னிஷ் பண்ணிட்டு நம்ம மூடி ஒவ்வொரு சைடு வேக வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஸ்ட்ராபெரி குழி பனியாரம் தயார் ஸ்ட்ராபெரிக்கு பதிலாக சாக்லேட் பிடிக்குன்னா சாக்லேட் ஃப்ளேவர் கூட வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்